நற்றினையின் பொ அறிவுக்காக சென்னையிலிருந்து மணிக்கொடி நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்த நாள் உலக மாணவர் தினமாக கொண்டாடப்படுகிறது 2. இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான தேசிய பயிற்சியாளர்களின் பயிற்சி கிரேட்டர் நொய்டாவில் தொடங்கியது மூன்று இந்திய தர நிர்ணய பணியகத்தின் அறுபதாவது உலக தர நாள் புதுதில்லியில் தொடங்கப்பட்டது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று எந்த நாடு சமீபத்தில் கலிப் ஏவுகணைகளின் சோதனையை நடத்தியது இரண்டு அறிவுசார் சொத்துரிமை குறித்த வலைதளம் மற்றும் மொபைல் பயன்பாடு எங்கே தொடங்கப்பட்டது மூன்று உலக வங்கி வெளியிட்ட அறிக்கையின்படி தெற்கு ஆசியாவில் பொருளாதாரத்தில் வேகமாக வளர்ந்து வரும் இரண்டாவது நாடு எது நன்றி மீண்டும் சந்திப்போம்